நிலத்தில் ஒருவன் அநீதம் செய்தால் ஏழு நிலங்களை மாலையாக மருமையில் அவன் கழுத்தில் போடப்படும் என்று நபி சொல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஆறு ஒன்று இரண்டு